நாற்பத்தி ஒன்று அல்லாஹவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நான் கிபா திசையில் மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களின் துக்குவும் பணிவும் எனக்கு தெரியாமல் போவதில்லை என் முதுகுக்கு பின்புறமாகவும் நான் உங்களை பார்க்கிறேன் இதை அபோஹரேரதி இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்